வணக்கம் மே பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்து ஒன்று நற்றினையின் போதறிவு நான் உங்கள் வா காவியா நான் அரசன மகளின் மேல்நிலைப் பள்ளி வலசையூரில் ஒன்பதாம் வகுப்பு பயில்கிறேன் நேற்றைய போதறிவுக்கான வடைகள் இதோ ஒன்று மின் சட்டத்தின்படி தமிழகத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஆண்டு மின்சார வாரியம் அமைக்கப்பட்டது இரண்டு சுதந்திர இந்தியாவில் உருவாக்கப்பட்ட முதல் மொழிவாரி மாநிலம் ஆந்திர பிரதேசம் மூன்று பிடிஎஸ்ஏ பீப்பிள்ஸ் டிஸ்பென்சரி ஃபார் ஷிக் அனிமல்ஸ் தங்கப்பதக்கம் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு மேக்வா என்ற எழுக்கு வழங்கப்பட்டது இனி இன்றைய பதறிவு கனவினா ஒன்று உலக பெண் குழந்தைகள் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது 2. எந்த மாநிலத்தின் ஆளுநர் தமிழ்நாடு மாநிலத்தின் கூடுதல் பொறுப்பு ஆளுநராக செப்டம்பர் இரண்டாயிரத்து பதினாறில் பதவியேற்றார் மூன்று இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையில் இசைக்கலைஞர் கெளரவிக்கப்பட்டார் இன்றைய பதறிவுக்கான விடைகளை நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம்